ஹரத் நீங்கள் தொழுகைக்கு பின் கூட்டுதுவா கிடையாது என்று சொல்லி ஆனால் தமிழ்நாட்டில் பெரும்பாலான சுன தொழில் ஜமாத் பள்ளி ஆசலில் இவரை கூட்டுதுவா கட்டாய கடமை போன்றிருக்கிறத எப்படி மாற்றுவது அப்படின்னு கேட்டிருக்காரு இதை எப்படி மாற்றணும்னு சொன்னா எப்பவோ இந்த கூட்டுதுவா ஓதரவு முறையை நிறுத்தியிருக்கலாம் இடையில இஸ்லாத்தின் நீ யாரா சொல்றது அல்லானு வாய முடியாது நிறுத்திக்கலாம் இவங்க பண்ண எதிர்பிரச்சாரத்தினாலதான் இந்த கூட்டத்துவா நிறுத்த முடியாம போயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்த முடியும் ஏன்னா இடையில ஒரு நாள் அந்த தூய்மைவாதிகள கேள்வி கேட்கறாங்க மக்காப்பள்ளி இமாம் பின்னாடி தொழலாமா ஏன்னா இவரு சாய் நான் பின்பற்றாங்க தொழலாமா அது எப்படி தொல்லாம் அவர் தொலைவி அதனால அவர் பின்னாடி மக்காப்பள்ளி இமா பின்னாடி கூடுதோனால மக்காப்பள்ளி இம் பின்னாடி தொள்ளக்கூடாது இப்படி சொல்லி சொல்லி இமாம்களை நெருப்பத்தினாலதான் என்ன ஆயப்ப வந்து என்ன தவறை சரி நினைச்சாங்களோ என்ன இது இருக்கு அந்த தவறை அவர்களால் சரி பண்ண முடியாமல் போயிடுச்சு எனவே கூட்டு துவா என்பது தொழுகைக்கு பிற ஓதுறது மார்க்கத்தில் ஆதாரம் இல்லை நாம நாம தனித்தனியா துவா செய்யறது சிறந்தது